प्रपन्न तोत्र ிாத்தயத்த வேற்றைக்காணமுயே நமயி பூத்தின வித்தர சோமையமாத்மாவ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரிடம் அர்ஜுனன் பேசுவதாக இந்த அத்தியாயம் தொடங்கியிருக்கிறது பகவானிடம் விஸ்வரூபத்தை காட்டி அருளுமாறு அர்ஜுனன் பிரார்த்திக்க போகிறான் அதற்கு பீடிகையாக அர்ஜுனன் தன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தெளிவான அறிவையும் உணர்ச்சிகளையும் பகவானிடத்தில் சொற்களா வெளிப்படுத்துகிறான் ஹே கமலபத்ரா ஷ தாமரை இலை போன்ற கண்களை உடையவனே கமலதல நயன தாமரை இதழ்கள்லாம் இருக்கே தாமரை இதழ் தாமரை இலை இல்லை தாமரை இதழ்களை போன்ற கண்களை உடைய கண்ணா எனக்கு அனுகிரகம் செய்கிறதுக்காக வேண்டி நான் உங்கள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிண்டேன் அகம்தே சிஷ்யான்னு சொல்லி உங்கள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கொண்டேன் என்னிடத்துல கருணையோட எனக்கு உபகாரம் பண்ணியிருக்கிறாய் நீ மேலான பரமபுருஷார்த்த சாதனத்தை ஒப்புயர்வற்ற மேலான ஆனந்தத்துக்கான உபதேசத்தை நீ பண்ணியிருக்கிறாய் நன்கு தெய்வீகமாக பாதுகாக்க வேண்டிய ஒரு உபதேசத்தை நீ பண்ணியிருக்கிறாய் ஆத்மான்னா என்ன அனாத்மான்னா என்ன அப்படிங்கிற தத்துவத்தை அசோச்சியான் நன்வசோச்சஸஸ்தம் அதாவது ரெண்டாவது அத்தியாயத்தில் பதினோராவது ஸ்லோகத்தில் இருந்து ஆறாவது அத்தியாயம் வரைக்கும் ஜீவாத்மா பற்றி எல்லாம் அறிந்தால் உன்னால் உபதேசிக்கப்பட்டது அந்த உபதேச ஞானத்தினால் நான் அனுபவித்து கொண்டிருந்த இந்த மோகமானது என்ன மோகம்னா ஹந்தாச்சேன் மன்னியத்தே ஹந்தும் ஹதஸ்டேன் மன்னியத்தே ஹதம் நீ சொன்னியே அதாவது இவர்களெல்லாம் என்னை கொல்லுகிறார்கள் என்னால் இவர்கள் கொல்லப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு பிரமை எனக்கு இருந்தது அதெல்லாம் போய்விட்டது எல்லாமே தர்மத்துக்காகத்தான் இந்த உலகத்தில் போராடுறோம் அப்படிங்கிற உண்மையை நான் புரிந்து சிலர் அதர்மத்தை தர்மம் என்று நினைத்து போராடுகிறார்கள் சிலருக்கு உண்மையான தர்மம் எது என்று தெரிந்து அதற்காக போராடுகிறார்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன் அப்புறம் ஆத்மாவுக்கு கர்த்திருவம் போக்திருத்தம் முதலான விகாரங்களெல்லாம் இல்லை அப்படின்னு நீ சொன்னதையும் புரிந்து கொண்டேன் அர்ஜுனன் சொல்கிறது நேராக அவன் அனுபவித்து அதாவது மனசில் இருக்கக்கூடிய அந்த ஞானத்தினால ஏற்பட்ட ஒரு தெளிவு அதை உணர்ந்து சொல்லுகிறான் அயம்னு சொல்கிற சொல்லானது உணர்ந்து சொல்லப்படுவது என்று புரிந்து இது முதல் ஸ்லோகத்தில் இருக்கிறதே தான் திரும்பவும் கொஞ்சம் இன்னும் சிறப்பாக சொல்லணும்னு நினச்சி சொல்கிறேன் அயம் மோகஹா விகதஹா அப்படி சொன்னான் அப்புறம் மேலும் அர்ஜுனன் சொல்கிறான் தாமரை கண்ணா உன்னிடமிருந்து இந்த படைப்பு எப்படி தோன்றியது பவாப்பியவஹி பூதா நாம் ஸ்ருத்தௌ முதல் ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறது வந்து ஆத்மாவை பற்றின குழப்பம் போயிடுதுன்னு அர்த்தம் இப்போது ஈஸ்வரனை பற்றின குழப்பமும் போயிடுத்துங்கிறான் இந்த ரெண்டாவது ஸ்லோகத்தில் பூதா நாம் பவாப்பியௌஹி மயா விஸ்தரஷா ஸ்ருதௌ என்னால் விரிவாக உங்கள்கிட்ட இருந்து கேட்கப்பட்டது இந்த ஆகாசம் முதலான அனைத்து பொருள்களும் உன்னை சார்ந்தே தோன்றி இருந்து ஒடுங்குகிறது என்பதை நீ சுருக்கமாக ஏழாவது அத்தியாயத்திலிருந்து தொடங்கி பத்தாவது அத்தியாயம் வரை அகம் கிருத்ஷனஸ் ஜெகதா பிரபவ பிரளயஸ்ததா அப்படின்னு ஆரம்பித்து அகம் சர்வச பிரபவ மத்த சர்வம் பிரவர்த்ததே அப்படின்னு அது வரைக்கும் திரும்ப திரும்ப எனக்கு மனசில் பதிகிற மாதிரி நீ உபதேசம் பண்ணியிருக்கிறேன் ஆகவே என்னால் விரிவாக இந்த படைப்பை பற்றிய உண்மையையும் அறிந்து கொள்ளப்பட்டது உன்னுடைய உபதேசத்தால் தொத்தகா தொத்தகன்னா உன்னிடம் இருந்துன்னு அர்த்தம் அவ்வியம் மகாத்மியம் அப்பீச்ச ஷ்ருத்தம்னு சப்ளை பண்ணிக்கணும் அழியாத மகாத்மியம் பரந்த உள்ளத்துக்கான தன்மையை சிறப்பான தன்மையை அந்த மேலான உண்மையை உபாதியோடு கூடியிருக்கிற உண்மையை பாரமார்த்திகமான ரூபம் சகுண நிற்குண விவேகம் சகுண ஈஸ்வரன் நிர்குண ஈஸ்வரன் இதை பற்றின கருத்துக்களை எல்லாம் உன்னிடமிருந்து நன்றாக அறிந்து கொண்டேன் நன்றாக அறிந்து கொண்டேன்னு அர்த்தம் இந்த படைப்பை இறைவன் படைத்தாலும் உண்மையில் அவன் மாற்றமற்றவன் சமமாக இருப்பவன் அனைத்திலும் ஒட்டாமல் இருக்கக்கூடியவன் எல்லையற்றவன் மிகச்சிறந்த ஸ்வரூபமாக விளங்குகின்றவன் என்று நான் அறிந்து கொண்டேன் மயா தத்தமிதம் சர்வம் என்கிற ஸ்லோகத்திலிருந்து நச்சமாம் தானி கர்மாணி நிபத்னந்தி சமோகம் சர்வபூதேஷு அப்படிங்கிற உபதேச வாக்கியங்களால் இந்த தத்பதம் தத்பதார்த்த பிரதானமாக சொல்லப்பட்ட உபதேசங்களையும் நான் கிரகித்து கொண்டேன் புரிந்து கொண்டேன்கிறான் ஆ முதல் ஸ்லோகம் இரண்டாவது அத்தியாயம் பதினொன்னுலேருந்து ஆறாவது அத்தியாயம் முடிகிற வரைக்கும் சொல்லப்பட்ட கருத்துக்கள் தெளிவாக விளங்கியதென்றும் இரண்டாவது ஸ்லோகத்திலே ஏழாவது அத்தியாயத்திலிருந்து பத்தாவது அத்தியாயம் வரை உபதேசிக்கப்பட்ட விஷயங்கள் அந்த ஜீவ விஷயங்களும் ஈஸ்வர விஷயங்களும் தொம்பதார்த்த ஞானமும் தற்பதார்த்த ஞானமும் எனக்கு நன்றாக உன்னால் உபதேசிக்கப்பட்டது என்று சொல்லி மேலும் கருத்துக்களை சொல்ல தொடங்குகிறான் இன்னும் இரண்டு ஸ்லோகங்கள் இருக்கிறது நாளை தொடர்ந்து நாம் சிந்திப்பதற்கு படிப்பதற்கு